ீிாமமூந்திரம்ைபாயம் சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி நி வியே மாதம்திரவிணம் வேவோ விதைய वंशर्षिभ्यो नमो யக்கோ வம்சி மோ நமோ சோப்பலவரோம்தபோ க்ஷீப்ப विधीयते <Sessantanam> ூணேோோோர்ர் <Sessantanam> <Sessantanam> வேதாந்த சாஸ்திரத்தை இந்த ஆத்மபோதம் என்கிற பெயரிலே அறுபத்தெட்டு ஸ்லோகங்களிலே சாஸ்திரத்தினுடைய சாரத்தை உபதேசித்து அருளியிருக்கிறார் அதில் முதல் ஸ்லோகம் இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை சொல்லியிருக்கிறது ஆத்மபோத அதிகாரி ஆத்ம போத போதம்னா ஞானம் ஆத்மான்னு சொன்ன நான் தன்னை பற்றிய அறிவை பெறுவதற்கான தகுதிகள் முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை விஸ்தாரமாக நாம் வகுப்புகளில் பார்த்துருக்குறோம் ஆத்மபோதகா விதீயத்தை ஆத்மபோதமானது உபதேசிக்கப்படுகிறது இந்த ஆத்மபோதமானது இந்த ஆத்மான்னா என்ன அர்த்தம் எங்கேயோ இருக்கிற ஆத்மா இல்லை இந்த ஆத்மா எங்கேயோ இருக்கிற பரமாத்மா இல்லை இங்கே இருக்கிற ஜீவாத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபம் இன்னும் சொல்லப்போனால் எங்கேயோ இருக்கிற பரமாத்மாங்கிறது உண்மையிலே கிடையாது இங்கே இருக்கிற ஜீவாத்மா தான் உண்மையிலேயே பரமாத்மானு தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகையினால ஐயம் ஆத்மபோதா விதீயதே யாருக்குன்னு பார்த்துருக்கோம் தப்போபிகி க்ஷீண பாப்பானாம் தவங்களை எல்லாம் செய்து பாவங்களை குறைத்து கொண்டவர்கள் அதனுடைய விஷயம் என்னென்னா விவேகிகள்னு அர்த்தம் இந்த இகலோக சுகம் அனித்தியம்னு புரிந்து கொண்டவர்கள் பரலோக சுகம் அல்லது ஆத்ம சுகந்தான் நித்தியம் என்று தெரிந்து கொண்டவர்கள் பாபம் இல்லைன்னா தான் அது தெரியும் பாபம் இருந்தால் தெரியாது ஆகையினால் நிறைய புண்ணிய காரியங்களை எல்லாம் பண்ணி பாபங்களை எல்லாம் குறைத்து கொண்டவர்கள் அப்படின்னா விவேக்கிகள்னு அர்த்தம் நித்திய அநித்ய வஸ்து விவேக்கிகள் விராகிணாம் வீத்தராகினாம்னு சொன்னால் வைராகியம் உடையவர்கள் வைராகியம்னால் என்ன எனக்கு உலக சுகம் விஷய சுகம் வேண்டாம் என்று விஷய சுகத்தை நாடுவதை விரும்பாதவர்கள் அப்புறம் அது மாத்திரமில்லை மோட்சம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முமுட்சூணாம் விவேகத்தினுடைய விஷயம் ரெண்டாக பிரியருது அதாவது உலகத்தில் எது நிலச்சிருக்கும் எது நிலச்சிருக்காதுன்னு தெரியறது முதல் அம்சம் அப்படி நிலச்சிருக்காதுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அது வேண்டாங்கிறது ரெண்டாவது அம்சம் நிலையானது வேணுங்கிறது மூன்றதா முதல் இன்னொரு அம்சம் விவேகம் வந்து ரெண்டாக பிரியிறது இந்த சுகம் வேண்டாங்கிறது எப்படி குழந்தைய பொம்மையை வேண்டாங்கிறதோ அம்மா தான் அது எனக்கு இந்த பணம் பதவி உறவுனால வர்ற சுகம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த விற்பிக்கு பேர் வைராக்கியம்னு பேர் அந்த எண்ணத்துக்கு பேர் வைராக்கியம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த நித்தியமான சுகம் வேணுங்கிற அந்த எண்ணம் இருக்கே அதுக்கு பேர் முமுக்ஷுத்துவம்னு பேர்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 எப்படி இருக்குது பாருங்க அதெல்லாம் விசாரம் பண்ணுறதே நான் வந்து எனக்கு சுகம் வேணும்னா என்ன எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் உட்காந்துட்டுருக்கேன் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்துலேயும் அது சரியாக இருக்கணும் இது சரியாக இருக்கணும் சொல்லி எப்போவுமே நம்ம ஒர்க்கிங் எல்லாம் எதில் இருக்குதுன்னா விஷய சுக்கத்தில் தான் இருக்கு ஆனால் சாஸ்திரம் சொல்கிற சுகம் என்ன சுகம் ஆத்ம சுகம் பிரம்மசுகம் சொல்லப்போனால் அது நம்முடைய நம்முடைய ஸ்வரூபம் சுகந்தான் நம்முடைய ஸ்வரூபம் எப்படி நாய் எலும்பு துண்டு மூலமாக தன்னோட இரத்தையே சாப்பிட்றதோ அப்படி நான் என்னோடய சுகத்தை இந்த தோல் மூலமாக அனுபவிக்கிறேன் காற்று மூலமாக அனுபவிக்கிறேன் எல்லாமே எலும்பு தான் நாய் சீக்கிட்டு அதோடு நிறுத்திக்கணும் நம்மதா. நாய் நான் எலும்பு துண்டுங்கிறது என்னது எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ப்ரெஷர் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் எல்லாம் வச்சுன்னு அனுபவிக்க அப்புறம் சாந்தானாம் சாந்தானாங்கிறதையும் சென்ற வகுப்பில் நான் விளக்கமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சாந்தானாம்னா மனசு கட்டுப்பாடு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 இந்த ஞானம் பெறணும்னால் விசாரம் பண்ணணும் அதுக்கான சூழ்நிலை தான் வச்சுக்கணுமே தவிர ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்ததுன்னு சொன்னால் லௌக்கிக விவகாரம் வைதிக விவகாரம் லௌக்கிக விவகாரம்னா என்னெல்லாம் ஆசிரம் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சொல்கிறோமே ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் லௌக்கிக விவகாரம் அப்புறம் பூஜைகள் ஜபம் தபஸ் அதெல்லாம் பண்ணுறோமே அதெல்லாம் வைதிக விவகாரம் கர்மகாண்டம் அதெல்லாம் பண்ணின்ட்டு இருந்தால் இதெல்லாம் படிக்க முடியாது ஆகையினால அதெல்லாம் குறைச்சிக்கணுமா அதுக்கு பேர் உபரத்தின்னு பேர் சொன்னேன் இல்லையா போனோம் முறை சொல்லிவிட்டேன் ஆக சமகா தமஹா அப்புறம் உபரத்திஹி அப்புறம் தித்திக்ஷா தித்திக்ஷான்னா என்ன அர்த்தம் திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போயிடுதுன்னு சொன்னால் மைக்கு தகராறு பண்ணுறதுன்னா பொறுத்துக்கணும் அது நான் உதாரணத்துக்காக சொன்னேன் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் ஏன்னா வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கம்ஃபர்ட்ஸ்லாம் யாருக்கு இருக்குது எல்லாம் ஒரு வசதியும் கிடையாது எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிட்டு போகணும் காட்டில் வேறு இருக்கணும் பர்ணசால அங்கே தான் வாழ்க்கையே அங்கே காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டுட்டு வாழணும் மழை பெய்யும் என்ன மரங்கள்லாம் நிறைய இருந்ததுனால மழை நிறைய பெய்யும்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 குரு சொல்கிற வார்த்தையில் பொய்யே கிடையாதுங்கிற எண்ணம் அதுக்கு பேர் ஸ்ரத்தா அஸ்ரத்தா அப்புறம் வந்து அடுத்து சமாதானம் சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சமாதானம்னா என்ன ஒருமுகப்பட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த காலத்துலேன்னா நிறைய நேரம் பாடம் நடக்கும்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 ஆறாக பிரியிறதுனு ஒரு மகாத்மா சொல்கிறார் வைராக்கியத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லி ஒரு மகாத்மா இப்படி சொல்கிறார் அகண்டானந்த ஜி மகாராஜ் அப்படி ஒரு பெரிய மகாத்மா இருந்தார் அவர் போயிட்டார் அது பார்த்தா தெரியும் அந்த கிருஷ்ணர் கோயில்லேயே அவருக்கு ஒரு அழகான விக்கிரகம் வச்சுருக்காங்க அகண்டானந்தி இப்போ தான் ரீசண்டாக இருந்தவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஆகா இந்த வைராக்கியந்தான் வைராக்கியத்தினுடைய பலன் இந்த அஞ்சு பிரிவு சமம் தமம் உபரத்தி ஆறு சமம் தமம் உபரத்தி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இதுக்கு பேர் சமாதி ஷட்க சம்பத்தி சம்பத்தின்னு சொன்னாலே தெரியுமே சம்பத்தின்னா என்ன செல்வம் ரிச்னஸ் இதுலலாம் ரிசர்வேஷன்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் லேடிஸ் ரிசர்வேஷன் விமன்ஸ் ரிசர்வேஷனா கவர்மெண்டில் பார்லிமெண்ட்டில் அது பெரிய இது இஷ்யூ ரிசர்வேஷன் ஏற்கனவே வீட்டில் சமையல்லாம் சாப்பாடுலாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது ஆகையினால் வந்து அங்கேயும் நாங்கள் வருவோம் ஆகையினால விமன்ஸ் ரிசர்வேஷன் அப்புறம் வந்து கம் இது கேஸ்ட்டு அதனால் ஷெட்யூல்டு காஸ்ட்டு மோஸ்ட்டு பேக்வேர்டு எல்லா ரிசர்வேஷன்லாம் இருக்குது சுவாமி ஞானத்துக்கு ஏதாவது இதில் ரிசர்வேஷன் உண்டா நாங்கள்லாம் பிராமணாலாக பிறக்கலையே என்ன அதனால் எங்களுக்கெல்லாம் உண்டா இல்லையாண்ணா அது பிராமணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதர் இதில் எல்லாம் காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த நாளும் வேணும் சாதன சதுஷ்டய சம்பத்தி அது பிராமணனுக்கு இல்லாமல் இருக்கலாம் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு இருக்கலாம்னு சாஸ்திரமே ஒத்துன்ருக்கு ஆகையினால் சங்கராச்சாரியார் அது பிரம்மசூத்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார் ஆதாத்தோ பிரம்மஜிக்யாசா அப்படிங்கிற இடத்துல அசாங்கிற இடத்துல சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகு அப்படின்னு ஆதிசங்கர் நிரூபணம் பண்ணுறபோது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இதுக்கெல்லாம் ஜாதி வர்ணம் முக்கியமில்லை இதுக்கெல்லாம் வந்து புருஷனாக ஸ்திரீயாங்கிறது முக்கியமில்லை இந்த தேசத்தை சேர்ந்தவனா வேறு தேசத்தை சேர்ந்தவனாங்கிறதெல்லாம் முக்கியமம் இல்லை இந்த நாலு தகுதியும் யாருக்கு இருக்கோ அவன்தான் ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனால் ஆத்மபோதத்தினுடைய பிரயோஜனத்தை பெறத்துக்கு இந்த நாலு தகுதி வாழும் இது பேர் சாதன சதுஷ்டய சம்பத்தி சம்பத்தின்னு சொன்னாலே ரிச்னஸ்ன்னு அரிசம் ஃபுல்லாக இருக்கணும் அதில் பர்சன்டேஜெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கோ பாஸ்மார்க் போடுங்கோ அப்படின்னு உங்களுக்கு மோட்சம் பூர்ணமாக அனுபவிக்கணும்னா இது பூர்ணமாக இருக்கணும் மோட்சத்தை நம்ம நல்லா பரிபூர்ணமாக நாம் அனுபவிக்கணும்னு சொன்னால் இது நமக்கு பூர்ணமாக வேண்டும் அனுபவிக்கணும்னா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் நான் அனுபவம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் அனுபவம் இல்லைங்கிற ஞானந்தான் அனுபவம் அதில் ஜாகிரதையாக இருக்கணும் ஆக இந்த ஸ்லோகம் பூர்த்தி தபோபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீத்தராகிணம் சென்ற வகுப்பில் அதிகமாக முமுக்ஷுத்துவத்தை பற்றி பேசியிருக்கேன் மோக்ஷஸ்வரூபம் என்னங்கிறத பற்றி தெளிவாக பேசியிருக்கும் மறந்துவிடப்படாது மோக்ஷங்கிறது அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி ஆதிசங்கரர் உபதேசிச்சக்கரமும் ஆதிசங்கருக்கு முன்னாலிருந்தே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் மோக்ஷம் என்பது அடையப்படுவது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 அவர் தன்னுடைய திருவடியில் நம்மளை சேர்த்து நுடுவார் அதுக்கு பேர் தான் மோக்ங்கிறது அவர்களுடைய சித்தாந்தம் மதம் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா மோட்சங்கிறது அடையிற விஷயம் இல்லை மோக்ங்கிறது நம்முடைய ஸ்வரூபம் நம்ம எப்போவுமே முக்தியில் இருக்கோம் பந்தங்கிறது கல்பனை அப்படிங்கிறது நம்முடைய உபதேசம் ஆகையினால மோட்சங்கிறது அடையிற விஷயம் இல்லை மோக்ஷங்கிறது தெரிஞ்சிக்கிற விஷயம் இப்போவே நாம் முக்தியில் தான் இருக்கோம் முக்தியை நாம் ஒன்றும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை முக்தியை நாம் அடைய முடியாது அறிஞ்சுக்கத்தான் முடியும் நாம் அறிஞ்சுக்கலேனாலும் நாம் வந்து முக்தி அடையணும்னு நினச்சாலும் நம்ம முக்தியில் தான் இருக்கோம் ஆனால் நம்ம என்ன நினச்சுன்றோம் பந்தத்தை கல்பனை பண்ணின்னு இருக்கோம் நம்மளை மனிதன் நம்மளை தப்பாக நினச்சின்னு இருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளை மனிதன் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மளை ஒரு உயிர்னு நினச்சிக்கிறோம் அப்புறம் வேறு இன்னும் அதுக்கு இன்னொரு பாஷை வேறு சிற்றுயிர் உயிரில் சின்ன உயிர் பெரிய உயிரெலாம் கிடையாது உடம்பில் தான் சின்ன உடம்பு பெரிய உடம்பே தவிர சாதாரணமாக அப்படி ஒரு பாஷை இருக்குது உயிர் சிற்றுயிர் அப்படின்னு பேருயிரெலாம் சிற்றுயிரெலாம் வந்து சொல்கிறதுக்கு வேணால் இருக்கலாம் அதாவது உயிர் உட மனசில் இருக்கக்கூடிய ஆற்றலை முழுசாக பயன்படுத்துகிற வாய்ப்பு மனித உடலில் இருக்குது மற்ற உடல்களில் முழுத முழுமையாக சூட்ச்ம சரீரத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாது எவ்வளவு பவர்ஸ் இருந்தாலும் உங்கள் பல்பு வந்து ஜீரோ வால்ட் ஜீரோ வால்ட்னால் கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் வால்ட்ஸ் இருந்ததுன்னா அவ்வளவு தான் வரும் கரண்ட்டு ஃபுல்லாக பாஸ் ஆனாலும் கூட அவ்வளவு தான் போகும் அதில் ஏதோ கணக்கு இருக்குது அதுக்கு மேலே போனாலும் அங்கேயும் அதில் அடித்து போயிடும் அது வேறு சமாச்சாரம் ஆனால் பொதுவாக சொல்கிறேன் எலக்ட்ரிசிட்டி பாஞ்சுதுன்னா ஒரு ஒரு பல்போட கெப்பாசிட்டி நிறைய வால்ட்ஸ் எடுக்கிறதா இருந்துன்னா அது எழுக்கும் இன்னொன்று கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும் ஆனால் எலக்ட்ரிசிட்டி காமன் தான் அது மாதிரி இந்த உடம்புக்கு இருக்கிற சக்தியை பொறுத்து அது வேலை செய்யும் அதுதான் விஷயம் சரி இப்போ மோக்ஷம் அதனால் என்ன சொன்னோம் நம்ம மோட்சத்தை விரும்புகிறவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர் அப்போ மோக்ஷம் எதனால் கிடைக்கும்ங்கிறத பற்றி அடுத்த ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறது மோட்ச ஸ்வரூபத்தை பற்றி சென்ற வகுப்பில் நாம் விசாரம் பண்ணியிருக்கோம் அந்த விசாரத்தை நான் ஒரு மாதிரி ஞாபகப்படுத்தினேன்னே தவிர இந்த சிற்றுயிர் பேர் உயிர்ங்கிறதெல்லாம் எதுக்கு சொன்னேன் நம்மளை மனுஷன்னு நினைச்சுட்டுருக்கோம் ஆனால் நம்ம உண்மையிலே மனுஷன் அல்ல மனுஷம் கல்பித்தம் அப்புறம் வந்து நான் ஒரு ஜீவன் உயிர்னு நினைச்சிட்டுருக்கோம் உயிர்ங்கிறது கல்பித்தம் அப்புறம் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நான் வேறே நீ வேறு நினைச்சுட்டுருக்கோம் இந்த நான் என்பதும் நீ என்பதும் கல்பித்தம் உண்மையிலே இருப்பது உணர்வொன்றே இருக்கிறது உணர்வையின் மீது பல்வேறு நான் நீ கல்பிக்கப்படுகிறது நான் நீங்கிறது என்னது ப்ரோ நவுன் நான்கிறது எனக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னை பார்த்து நீங்கள் நீன்னு சொல்லலாம் உங்களை பார்த்து நான் நீ சொல்லலாம் இந்த நீங்கிறது யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் நான்கிறது யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேருந்தே தெரிகிறது இந்த நான் என்பதும் நீ என்பதும் அதுக்கு பேரே சம்ஸ்கிருதத்தில் சர்வநாம பதம்னு பேர் தமிழில் வந்து அதுக்கு பிரதிப்பெயர் சொல்ன்னு பேர் இதுலேருந்தே தெரிகிறது நான் என்பதும் நீ என்பதும் ஒரு கற்பனை சொல் அது வந்து என்னதுன்னா அந்த நான் என்பதும் நீ என்பதும் அதுக்குன்னு உண்மையிலேயே பொருள் இருக்கான்னு விசாரம் பண்ணினா சப்ஸ்டான்ஸ் இல்லாத ஒரு வேர்டு ஐ அண்டு யூ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஆகையினால இந்த மோக்ஷரூபம் இது கல்பிதம்னு சொல்லுகிறது சாஸ்திரம் இதைத்தான மோக்ஷங்கிறோம் ஆக மோக்ஸ்வரூப நிச்சயம் பண்ணி அதை தான் நான் சென்ற வகுப்பில் சொன்னேன் சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில் அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார் அகங்காரத்திலிருந்து தேகம் வரைக்கும் அறியாமையினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலம் விட விரும்புகிறத்துக்கு பேர் முமுக்ஷுத்வம் அப்படின்னார் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான ஸ்வஸ்வரூபாவ போதேன மோக்துமிச்சாமு முக்ஷுதா இந்த மோக்ஷுங்கிற தாத்துவுக்கு மீனிங் சொன்னேன் டு கிவ் அப் விடுறதுன்னு பேர் தமிழில் கூட வீடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று விடுன்னா என்ன அர்த்தம் உன்னை மனிதன் என்று நீ எண்ணுகின்ற எண்ணத்தை விட்டுவிடு நீ பார்க்கின்ற எல்லோரையும் மனிதர்கள் என்று நினைக்கின்ற எண்ணத்தை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 மாயையால் கற்பிக்கப்பட்டவை்கள்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் ஹோல் ஆத்மபோதம் ஆகையினால் நான் இதுவரைக்கும் தப்பாக நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் நான்னு நினைக்கிறேன் தான் தான்னு நினைக்கிறேன் இந்த தானாவது ஈணாவது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அறிவில் தெளிவாக நிற்கிறது இதுக்கு பேர் தான் என்ன சொன்னேன் இதை விரும்புகிறதுக்கு பேர் என்ன முமுக்ஷுத்வம் இதை விரும்புகிறத்துக்கு பேர் முமுக்ஷுத்வம் அப்படி முமுக்ஷுத்வத்தை விரும் மோக்ஷத்தை விரும்பினா அதுக்கு என்ன சாதனம்னா என்ன சொல்கிறோம் இதை நம்ம படிப்போம் படிக்க படிக்க அது புரிய போகிறது மோக்ஷஸ்வரூபம் நிர்ணயம் ஆகிடுது மோட்சஸ்வரூபம் என்ன மோக்ஷம் சித்தம் சித்தம்னா என்ன அடையப்பட்டது எப்படி ஆகாயம் அடையப்பட்டதாகவே இருக்கிறதோ ஆகாயத்தை நாம் அடைய முடியாதோ நான் இப்போ உபத உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் மனுஷன் ஆகணும்னு நினச்சா எப்படி இருக்கும் நாம் மிருகமாயிட்டேன் நாம் மனுஷனாகணும் அப்படின்னு நினச்சா என்ன அர்த்தம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க சுவாமி மிருக குணமாக மனித குணத்தை சொல்கிறீங்களா நீங்கள் மனிதன்தானே மனிதனாக இருக்கிற என்னை போய் நான் மிருகம்னு நினச்சிக்கிறேன்னு வச்சுப்போம் அப்போ என்ன பண்ணணும் மனிதன்கிறத அடைய முடியுமோ அடைய முடியாது என்னை மிருகம்னு நான் தப்பாக நினைச்சுட்டு புத்தியை விடணும் நான் என்னை தப்பாக புத்தியை நான் விடணுமே தவிர மனிதனாக நான் ஆக முடியாது ஏற்கனவே நான் மனிதனாகத்தான் இருக்கிறேன் என்பது எப்படியோ அப்படித்தான் நான் உணர்வாகிய பிரம்மமாக இருக்கிறேன் நான் உணர்வாகிய பிரம்மமாக ஆக முடியாது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இதை நான் மனிதன் அல்ல நான் எப்படி மிருகமல்ல மனிதன் என்பது உண்மையோ அப்படி நான் மனிதன் உயிரல்ல பிரம்மம் என்பதே உண்மை நான் கற்பனை பண்ணி என்ன பண்ண முடியும் இந்த கற்பனையை நீக்கத்தான் முடியுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது அதைத்தான் அழக சொன்னார் எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவம் ஆனேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே கைவல்லு நவநீதா யாருடைய அருளால் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரமம் நான் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பிரம்மம் என்று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 ஆக அந்த சுவர் சுவர் வர்றத்துக்கு முன்னாலேயும் ஆகாசம் இருக்குது சுவர் இருக்கும் போதும் ஆகாசம் இருக்குது சுவற்றை உடைச்சாலும் ஆகாசம் இருக்கும் அது மாதிரி இந்த உடம்பு வர்றத்துக்கு முன்னாலேயும் நான் பிரம்மன் உடம்பாக இருக்கிற போதும் நான் பிரம்மன் உடம்பு அழிஞ்சாலும் நான் பிரம்மன் புரிகிறது இல்லையா சுவரிடை வெளி யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் அவருடைய பதும அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை நிறைஞ்சினேனே ரொம்ப அழகாக பாடலாம் இருக்குது கைவல்ல நவநீதத்தில் நம்ம படிக்கிறது ஆத்மபோதம் ஆக இந்த முதல் பாடத்தை ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கணும்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 இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற இந்த தகுதிகள் யாருக்கு இல்லையோ அவனுக்கு இந்த சாஸ்திரம் விளங்காது நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் இல்லை சுவாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியறது அப்படின்னு சொன்னால் நீ போன ஜென்மாவில் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பே அதனால தான் உனக்கு புரியறது போன ஜென்மாவிலேயே நிறைய புண்ணியம் பண்ணி நீ ஏதோ சம்பாதிச்சிருக்கே இல்லைன்னா நான் சொல்கிற விஷயம் உனக்கு புரிய முடியாது புரியறதுன்னு சொன்னால் நீ ஜன்மாந்திரத்தில் உனக்கு ஏதோ சம்ஸ்காரம் இருக்குது நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி பூத ஜென்மங்கள்னால் என்ன அர்த்தம் கடந்த பூதம்னா பூதம் இல்லை பூதம்னா சம்ஸ்கிருதத்தில் பூத காலம்னால் கடந்த காலம்னு அர்த்தம் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே கோடிக்கணக்கான ஜென்மாவிலி ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கே அதுதான் ஆத்மபோதம் கிளாஸில் உட்காந்து படிச்சுன்னு இருக்கேப்பா இல்லாட்டி இது கிடைக்குமா புரியலேன்னா நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே சரி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அடுத்த ஸ்லோகம் மோக்ஷாதன நிர்ணயா மோக் சாதன நிர்ணயம் மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன